அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சிற்றின்பம் வெகி அரண் அல்ல மற்றின்பம் வேண்டுபவர் மூன்றாவது குரல் வெஹ்ஹாமை அதிகாரத்தில் இந்த குரல் மற்றின்பம் வேண்டுபவர் சிற்றின்பம் வெகி அரண் செய்யாரே இப்படி இதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும் மற்ற இன்பம் வேண்டுபவர்னா இங்கே சிற்றின்பம்னு சொன்னதுனால சிறு இன்பத்துக்கு வேறான பெரிய இன்பம் அப்படின்னு அர்த்தம் பெரிய இன்பத்தை விரும்புபவர்கள் இந்த பிறருடைய பொருளை விரும்பி அந்த பொருளை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அடையக்கூடிய இன்பம் சிறு இன்பம் அது பாவச் வருகின்ற இன்பம் அது துன்பங்களை நிறைய கொடுக்கக்கூடியது பெரும் துன்பத்தை உடைய சிறிய இன்பம் ஆகவே அறிவாளியானவன் என்ன பண்ணுவான்னா அந்த சிறு இன்பத்தை விரும்பி தர்மத்துக்கு புறம்பான காரியத்தை செய்ய மாட்டான் யாரு மற்ற இன்பம் வேண்டுபவர் பெரிய இன்பத்தை விரும்புகிறவர் நிலையான இன்பத்தை விரும்புகிறவர் வேண்டுகின்றவர் தர்மத்துக்கு புறம்பான அறன் செய்யாரே அவர்கள் தர்மத்துக்கு புறம்பான செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆக சிறு இன்பத்தை விரும்பி அதர்மமான செயல்களை செய்வதை விட்டுவிட்டு மேலான இன்பத்தை விரும்பி வாழ்பவர்கள் மேலான இன்பத்தை விரும்பி வாழ்கின்றவர்கள் சிறு இன்பத்தை விரும்பி தர்மத்துக்கு புறம்பான காரியத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் ஆக பெரிய இன்பத்தை விரும்புவார்கள் சிறிய இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் சிறிய இன்பத்தை விரும்பினா தர்மத்துக்கு புறம்பானதை செய்யணுங்கிறதுனால சிறிய இன்பத்தை விரும்பி தர்மத்துக்கு புறம்பானதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சிறிய இன்பத்தை விரும்பவும் மாட்டார்கள் அதற்குரிய செயல்களையும் செய்ய மாட்டார்கள் அந்த காரியத்தை செஞ்சால் அது மரம் அதர்மம் பாபம் அந்த நேரத்துக்கு சுகம் கிடைக்கும் அப்புறம் நிரந்தரமான துக்கம்தான் கிடைக்கும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் கதைகள் எல்லாம் பெரியோர்கள் விளக்க உரை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த மறு இன்பங்கிற விஷயத்தில் தர்ம வழியில் அடையக்கூடிய சுகத்திலேயும் கூட தாரதமியம் இருக்கு அறவழியில் அடைஞ்சாலும் இந்த புலனின்பம் நிலையுடையது கிடையாது ஆக இந்த அந்த இன்பம் உயர்ந்ததுன்னு காட்டுறாருங்க ஆக அறவழியில் அனுபவிக்கக்கூடிய புல இன்பமும் நிலையற்றது தான் அனுபவிக்கக்கூடிய புலனின்பம் மறு உடல்ல தேவலோகத்தில் சொர்க்கலோகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னதுனால சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கிற சுகம் அது மட்டுமல்ல அந்த ரெண்டுலேயும் பற்று நீங்கி மெய்ப்பொருளை உணர்றதுனால வரக்கூடிய பேரின்பம் அது உள்ளத்துக்குள்ள புல இன்பங்களை போன்றது அகத்திலே அறிவு பூர்வமாக உண்மையை உணர்ந்து பெறுகின்ற பேரின்பம் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று அவாறுத்தலில் சொன்னது மாதிரி தன்னுடைய உள்ளத்திலேயே இயல்பாக இருக்கின்ற அழிக்க முடியாத அடைய முடியாத உண்மையான இன்பத்தை உணர்ந்து விடுவார்கள் ஆகவே அறவழியில் இல்லறத்தில் வாழ்ந்து புலனின்பங்களை தூய்க்கலாம் ஆனால் அந்த புலனின்பமும் நிலையற்றது என்பதை ஒரு காலத்திலே உணர்வார்கள் ஆக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வேள்விகள் சடங்குகள் எல்லாம் செய்தா மறு உலகத்தில் மறு அடுத்த உடம்பு தேவ சரீரம் போய் அங்கேயும் புல அனுபவிக்கலாம் ஆனால் அதுவும் நிலையற்றது இவற்றை ஆராய்ச்சி பண்ணி பற்றற்ற நிலையை அடைந்து இல்லறத்திலிருந்து துறவு மனப்பான்மை உடையவர்களாக இருந்து தலைப்பட்டார் தீரத் துறந்தார் வேண்டின் உண்டாக துறக்க இந்த குரட்பாக்களை எல்லாம் சிந்தித்தா நமக்கு தெரியும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் ஆக இந்த அகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பேரின்பத்தை அடைவார்கள் ஆகவே இல்லறத்தில் இருந்து அறவழியில் புலநின்பம் துய்ப்பதும் பிறகு மறு உலக வாழ்க்கையில் புலநின்பங்களை துய்ப்பதும் அவற்றில் பற்றுகளை பக்குவத்தினால் விடுவதும் பிறகு மெய்ப்பொருளை அகத்திலேயே மறுள் நீங்கி மாசறு காட்சியை உடையவர்களுக்கு இருள் நீங்கி இன்பம் கிடைக்கும்னு சொல்லுகிறார் அல்லவா அந்த அகத்திலே இருக்கக்கூடிய இன்பத்தை அவர்கள் உணர்வார்கள் அந்த இன்பத்தை விரும்புகின்றவர்கள் இந்த இல்லறத்திலேயே பிறருடைய பொருளை விரும்பி அதற்காக அதர்மத்தை செய்து இந்த சிறு இன்பத்தை நாடமாட்டார்கள் ஆக அவர்கள் சிறு இன்பத்தை நாடி தர்மத்துக்கு புறம்பான செயல்களை செய்ய பெரிய இன்பத்தை விரும்பி இல்லறத்திலேயே அறவழியிலே புலனின்பங்களை துய்த்து பற்றுக்களை நீக்கி பேரின்பத்தை உணர்வார்கள் என்று நாம் இந்த குரலுக்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த குரட்பாக்களை குறித்து ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதி இருக்கிறேன் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் சிற்றின்பம் வெகியார நல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க